வணக்கம் நற்றிணையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனாம் மகிழ்ச்சி நம் வீட்டில் விளைகிறது இன்னொரு தோட்டத்தில் தேடி போக வேண்டியதில்லை ஆம் மகிழ்ச்சி நம் வீட்டில் விளைகிறது இன்னொரு தோட்டத்தில் அதை தேடி போக வேண்டியதில்லை என்கிறார் ஜெரால்ட் நன்றி வணக்கம்